ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி நான்கு அபு பக்கர் அறிவிக்கின்றார்கள் நபிசல்லாக சொற்பொழிவில் உங்களின் ரத்தமும் உங்களின் செல்வங்களும் உங்களின் மானம் மரியாதையும் உங்களுடைய இந்த நாளின் புனிதத்தை போன்றும் இந்த மாதத்தின் புனிதத்தை போன்றும் இந்த நகரத்தின் புனிதத்தை போன்றும் புனிதமானவைகளாகும் அறிந்து உள்ளங்கள் நான் உங்களுக்கு இஸ்லாத்தை எடுத்து கூறிவிட்டேன் என்று நபி சல்லு அலிசல்லம் அவர்கள் கூறினார்கள் புகாரி ஒன்று பூஜ்ஜியம் ஐந்து முஸ்லிம் ஒன்று ஆறு ஏழு ஒன்பது